ஏழு அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்தே ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி சொல்லாஹு அனஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் எனவே நீ அவர்களை ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள் ஒன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம்